அறுவடையின் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அற்பமாய் சொற்பமாய் அல்ல நாட் டிராப்ஸ் பட் ஷாவர்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவின் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது பரிசேகரும் வேத இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள் அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பா நல்லவா அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத தொன்னூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை விட மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்றையும்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 மனம் ஒரே பாபி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் சகரியா பத்தாமத்தியாயம் முதலாவசனம் பின்மாறி மலையை ஆண்டவரிடம் வேண்டுங்கள் அப்பொழுது அவர் மழையை கட்டளையிடுவார் ஆஸ்த் த லார்ட் ஃபார் த ரெயின் இன் திரிங் அண்ட் ஹீ வில் கிவ் இட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் வேல்ஸ் நாட்டில் மாபெரும் எழுப்புதல் பல்லாயிர கணக்கானோர் மனம் திரும்பினர் இந்த மாபெரும் அறுவடைக்கு காரணம் யார் தெரியுமா பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஈவான் ராபர்ட்ஸ் என்ற பக்தன் கிறிஸ்துவின் அன்பினால் உந்தப்பட்டு பதிமூன்று ஆண்டுகள் கண்ணீருடன் ஜெபித்து கடவுளின் அன்பை மக்களுக்கு எடுத்துரைத்தார் அப்பொழுது பரசுத்தாவியானவர் வல்லமையாய் செயல்பட்டதே அதற்கு காரணம் விளைந்த பலனை அறுப்பதுதான் பிரியமானவர்களே மிஷினரி பணியில் மிக குதுகலமான கட்டம் அருள்மாரியானது இறுதிக்கால ஆத்துமா அறுவடையை துருதிப்படுத்துகிறது யோவியலுடைய முன்னறிவிப்பு இதோ கடைசி நாட்களில் மானிடர் யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது கர்த்தனுடைய நாமத்தை தொழுது எவனும் ரட்சிக்கப்படுவான் ஆவியை ஊற்றுவேன் எவனும் ரட்சிக்கப்படுவான் அந்த ஆண்டவருடைய அருள் மாறியும் அறுவடையும் எப்படி சேர்ந்து போகிறது என்று பாருங்கள் முழு நேர ஊழியரை முழு சபையையும் ஆண்டவர் பசுத்தாவியானவர் நிரப்பி அறுவடையை தானியத்தை சேகரிக்க வைக்கிறார் உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் உங்கள் வாலிபர் உங்கள் முதியோர் உங்கள் வேலைக்காரர் உங்கள் வேலைக்காரிகள் யாவர் மேலும் என்று இருக்கிறதல்லவா அதை கவனியுங்கள் சபை மொத்தமாக மட்டுமல்ல தனிநபர் ஒவ்வொருவரும் ஆவியின் நிறைவை பெறும் பொழுது வல்லமையான ஆத்ம ஆதாயராய் மாற முடிகிறது எடுத்துக்காட்டாக பர்ணபா அவனை குறித்த அப்போ சிலர் பதினொன்று நாளிலே எப்படி வாசிக்கிறோம் அவன் நல்லவனும் பரசுத்த ஆவியினால் நிறைந்தவனுமாயிருந்தான் விளைவு அநேகர் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டாலும் அழகாக இருக்கிறதல்லவா முதல் தடவையாய் புதிதாய் நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போர் மீது கூட ஆவியானவர் அருளப்பட்டு விடுகிறார் இதை நாங்கள் மிஷினரி பணிக்கலங்களிலே அடிக்கடி கண்ணால் கண்டிருக்கிறோம் எடுத்துக்காட்டாக கொர்நேலிவின் இல்லத்தில் பேதிரு பேசிக்கொண்டிருக்கையிலேயே திருவசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம் எக்கலாச்சாரத்திலும் எத்தரத்திலும் என் நிலையிலும் இருப்பவர்களை கிறிஸ்துவின் ஒரே உடலுக்குள் உட்படுத்துகிறவர் அந்த ஆவியானவர் தானே எனவே அவர் அபிதமாக செயலாற்றுகிறார் அறுவடை குறைவு அல்லது தாமதிக்கிறது என்றால் உடனே பசுத்த ஆவியானவரின் செயல் அங்கே இல்லை என்று நாம் முடிவு கட்டி கூடாது எல்லா நிலமும் ஒன்று போலிராது விதைப்பதிலும் நீர்ப்பாய்ச்சிவதிலும் நாம் உத்தமாக இருக்க வேண்டும் கனி கொடுத்தலே கனி தரதலே, கடவுளுடைய கருத்தில் நாம் விட்டு விடவும் வசனத்திலே வாசிக்கிறோம் நடிகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச்சுகிற கடவுளாலேயே எல்லாம் ஆகும் எல்லாம் செய்து முடித்த பின்பு ஆண்டவர் நமது நிலங்களில் விண்மாறிக் கொட்டும்படி அதுவரை அவருக்காக காத்திருக்க வேண்டும் அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் நமக்காக முன்மாரியையும் பின்மாரியையும் பெயச் செய்வார் என்று யோவேர் இரண்டு இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசமும் நம்முடைய முயற்சிகளும் ஒருபோதும் வீண் போகாது நாம் மனம் தளராதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுவடை செய்வோம் நெல்லையைச் சேர்ந்த அருளானந்தம் பிரசிங்கியார் ஒரு அருமையான கீர்த்தனையிலே இப்படி பாடியிருக்கிறார் மலை போலே ஊற்றும் பல சாதிகளை ஏந்தையில் கூட்டும் ஆபியை மலை போலே ஊற்றும் இன்ப பெருகீழே பொங்கி மாகிள ஏராள ஜனங்களை சேரும் ஆவியை மழை போலே ஊற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரே நாளில் மூவாயிரம் ஐயாயிரம் என்று மக்கள் ரட்சிக்கப்பட்டனர் இன்றைக்குள்ள மக்கள் பெருக்கத்தை பார்த்தால் தினமும் பல லட்சங்களும் மன வேண்டும் காலால் நீர் பாய்ச்சுவதில் தவறில்லை ஆனால் மழை கொட்டுவதற்கு நிகரில்லை நல்ல ஆண்டுவரே எங்களுடைய கரங்களிலே நம்பி தந்த அறுவடை பணிக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே நெடுங்காலமாய் தாமதித்து கொண்டிருக்கிற எங்களுடைய பணிக்கலங்களின் அறுவடை சீக்கிரத்திலே கர்த்தாவே நிறைவு பெறத்தக்கதாக ஆண்டவரே நீர் இன்னொரு முறை ஒரு பெருத்த அருள் மாறிய எங்கள் கர்த்தாவே நீர் கற்றலிட என்று நாங்கள் செபிக்கிறோம் அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று நீர் சொன்னீரே ஆண்டுவரு அருள் ஏராளமாய் பெய்யும் அருள் ஏராளம் அருள் ஏராளம் உம்முடைய வாக்கு அதுதானே ஆண்டுவரே கர்த்தாவே நாங்கள் காலால் நீர் பாய்ச்சிக்கொண்டு எத்தனை காலம் நாங்கள் செடிகளை வளர்ப்போம் ஆண்டுவர் வானம் திறக்கட்டும் மழையை கொற்றட்டும் இடங்கொள்ளாதே போகும் வரைக்கும் கர்த்தாவே தானியங்கள் உம்முடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்படட்டும் அதை எங்களுடைய நாட்களிலே செய்யும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே